சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயா வய நும்கோன்வயத்தியா மிக ஆகாத்தீயமானிதவன் ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்க்கையினுடைய குறிக்கோளை சரியாக புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை உத்தவருக்கு உபதேசம் பண்ணுறார் இங்கே என்ன சொல்கிறார் ஒரு மனுஷனுக்கு சாவு எப்போ வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டானே ஆனால் எந்த பொருள்தான் அவனுக்கு சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறார் இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஒரு தூக்கு தண்டனை பெற்ற கைதியானவன் அவனை தூக்கு மேடைக்கு கூட்டிகிட்டு போகிறபோது அவனுக்கு பிடித்ததை எதையாவது கொடுத்தா அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு பிடிச்ச உணவையோ அவனுக்கு பிடித்த பணத்தையோ எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்தில் நீ செத்து போயிடலாம் அப்படின்னு சொன்னால் நீ சத்து தான் போகணும் கொஞ்ச நேரத்தில் ஆனால் நீ இது மாதிரி இவ்வளோ வட அவனுக்கு ஒரு போட்டி ரூபா தரேன் நீ கோடி ரூபாய்க்கு நீ தான் அதிபதி அவனுக்கு அது சந்தோஷம் கொடுக்குமா அந்த நேரத்தில் அவனுக்கு மாலை போட்டு மரியாதை போட்டு அவனை ஏதாவது புகழ்ந்தால் அவனுக்கு பிடிக்குமா ஏன்னால் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாக போகிறோங்கிறது அவனுக்கு தெரியும் ஏன்னா நமக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு இன்னும் ஒரு பைய இருபது நிமிஷத்தில் நம்ம சாக போகிறோம்னு தெரிஞ்சதுன்னா அந்த நேரத்தில் இந்த உலகப் பொருள்களை எதையாவது கொடுத்தா அவனுக்கு பிடித்த நாக்கு பிடிச்சதோ கண்ணுக்கு பிடிச்சதோ மூக்குக்கு பிடிச்சதோ காதுக்கு பிடிச்சதோ எதையா கொடுத்தா அவனுக்கு சந்தோஷமா வருமா வராது அப்படி வாழணுங்கிறார் எந்த நேரம் வேண்டுமானாலும் நமக்கு மரணம் சம்பவிக்கலாம் அப்படிங்கிற போது நமக்கு என்னத்துக்கு பொருளாலையும் புலன் இன்பங்களும் வாண்டும் கடவுளை நினைக்கணுங்கிறதுக்காக இந்த கருத்தை சொல்கிறார் ஆக நிலையாமைய நன்றாக உணர்கின்றவனுக்கு பொருளிலோ புல நின்ப நாட்டமோ இருக்காது அப்படிங்கிறதான் விஷயம் இது ரொம்ப நுணுக்கமானது இது தெரியாததுனால தான் நம்ம ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறோங்கிற நம்பிக்கையில் தான் சொத்த சேர்த்துன்னு இருக்கோம் புல நின்பங்களுக்கு பின்னாலேயே ஓடுறோம் சாகுற போது இதெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு போகிறோமேங்கிற துக்கம்தான் இருக்கும் ஆனால் சந்தோஷமாக சாகணும்னா என்னென்னா வாழ்கிற இறைவனையே நினைந்திருந்தால் இந்த சாவை பற்றி நமக்கு கவலையே இருக்காது அதைத்தான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார் ஏனம் கோன் வர்த்தகா சுகையி காமோவா சுகையி ரொம்ப அழகான ஸ்லோகம் ஏனம் ஜீவம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஜீவனை மனித உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜீவனை எந்த பொருள்தான் இன்பம் தரும் எந்த பொருள்தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் எந்த புலனின்பம்தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஏனென்றால் மிருத்தூர் அந்திக்கே மிருத்யு மரணம் நெருங்கப் போகின்ற சமயத்திலே எப்பொழுதும் என்றைக்கு பிறந்துட்டோமோ அன்றைக்கே மரணம் நிச்சயம் எப்போ சாபம் தான் தெரியாது சாபம் நிச்சயமாக நமக்கு உண்டுங்கிறதுல யாரொரு சந்தேகமும் கிடையாது இருக்கக்கூடாது அதை ஞாபகப்படுத்திக்கணும் காலையில் எழுந்த உடனே ஓஹோ இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு போல் இருக்குது சாயங்காலம் வரைக்கும் இருப்போமோ ராத்திரி வரைக்கும் இருப்போமாங்கிறதுக்கு என்ன கேரண்டி ஒரு கேரண்ட்டியும் கிடையாது ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாழ்கிறோம் ஆனால் அதே சமயம் ஆசைகளை எதுக்கு அள அளவுக்கு மீறி வளர்த்துக்கணும் பிறவியினுடைய நோக்கத்தை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதில் மனசை செலுத்த வேண்டாமா அப்படிங்கிறார் எப்பொழுதும் நெருங்கி இருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே அந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டவனுக்கு எந்த பொருள்தான் எந்த புலனின்பந்தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் முடியாது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு திருஷ்டாந்த எக்ஸாம்பிள் சொல்கிறார் ஆகாத்தம் நீயமான வத்தியஸ் நுஷ்டிதா வத்தியசிவ ஆகாத்தம் நீயமான வத்தியசா ஆகாத்தங்கிறதுக்கு வதஸ்தானம் அதாவது கொலைக்களத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்ற குற்றவாளிக்கு அழிக்கப்பட வேண்டிய குற்றவாளிக்கு ஏதாவது மகிழ்ச்சியை கொடுக்குமா துஷ்டிதா துஷ்டிதானா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் எதுவும் மகிழ்ச்சியை கொடுக்காது அந்த நேரம் மாலை போட்டு மரியாதை பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பண்ணாது மகிழ்ச்சியை கொடுக்காதுங்கிறது துஷ்டிதகா நாஸ்தின்னு அர்த்தம் துஷ்டின்னா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் கொலைக்களத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்ற தூக்கு தண்டனை குற்றவாளிக்கு எப்படி எதுவும் மகிழ்ச்சியை கொடுக்க முடியாதோ அப்படி இந்த ஜீவாத்மாவுக்கு எப்பொழுதும் மரணத்தை உடைய இந்த ஜீவாத்மாவுக்கு மரணத்தை உடையன அர்த்தம் எந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த உடலுக்கு மரணத்தை உடைய உடலின் மீது பற்று கொண்ட ஜீவாத்மாவுக்கு எந்த பொருளும் இன்பத்தை தர முடியாதல்லவா இதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா ஆகவே அளவுக்கு மீறிய பேராசை பொருட்பற்று இவைகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்பது உள்ளார்ந்த பொருள் இந்தளவிலே இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்ணுகிறேன் கோன்வர்த்த சுகயத்யேனம் காமோ வாத்யுரந்திக்கே ஆகாத்தம் நீயமான சத்தியசேவன துஷ்டிதா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் அருப்புரலில் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை மொபைலில் பெற